சென்னை தமிழ்ச்சி சின்னத்தின் ஆதரவில் நடைபெறும் தருமபுரம் திரு ப சாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் தொடர் திருமேச நிகழ்ச்சிக்கு ஒன்றில் அனைவருக்கும் வணக்கம் இந்திய நிகழ்ச்சியினை கந்த ஓட்ட அடியார் கந்த ஓட்ட அடியார் திருக்கூட்டம் செயலாளர் திருவாளர் திருவருள் நித்தியானவர்கள் திருவிழக்கேற்று திறந்து padiguru danna kahi padanga varna pider kadhi ஒன்றும் இல்லை நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன் தெரியாத ஒன்றை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் போன வாரம் பற்றி கொஞ்சம் சொன்ன இந்த வாரமும் நினைத்திருக்கிறேன் சொல்லலாம் அப்படி ஒரு பெரியவர் திருஞான சுமந்தர் திருத்தொண்ட தொகையில அஞ்சாவது பாட்டில் தான் அவருடைய திருநாமம் வருகிறது அஞ்சாவது பாட்டில் தான் வருதுன்னு சொன்ன அதனால திருஞான சின்னவர் என்று நம்ம எழுதிவிட முடியாது முதல்ல வச்சு என்ன வேண்டியவர் அவர் தான் ஏழாவது நூற்றாண்டுல திருஞான சம்பந்தர் வராவிட்டால் சைவ சமயமே நிறைத்திருக்கும் இருந்திருக்கும் சொல்ல முடியாது சைவ சமயம் எண்ணிக்கை நிறைத்திருப்பதற்கு காரணம் திருஞான சம்பந்தர் இரண்டாவது திருநாவுக்கர் சார் மூணு சுந்தரர் நாலு மாணிக்கவாச மாணிக்கவாசிகளுடைய காலம் மூவருக்கு பின்னால தான் என்று பல ஆராய்ச்சிகள் சொல்றாங்க முன்னையா பின்னையான்னு அப்படி ஒரு சந்தேகமாவே இருக்கு இப்போ சில பேர் அது மூவருக்கும் பின்னாலதான் என்று திட்டவட்டமாக சில பேர் எழுதுகிறார்கள் எழுதுறத வச்சுதான் நம்ம நம்ப வேண்டும் இல்லையா ஆமாம் ஆக இந்த நாலு பேரும் இந்த சைவ சமயத்தை வாட வைத்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க சில பேர் நான் சைபர் சமயத்துக்காக தொண்டு செய்யறேன் வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உமா சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு என்னுடைய அபிப்பிராயம் ஒரு தடவை காமராஜ் சொன்னார் அவருக்கும் சமயத்துக்கும் வெகு தூரம் அவர் அரசியல்லையே தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர் அவர் ஒரு தடவை ஒரு சமய மேடையில பேசும்போது சொன்னார் எல்லா மதத்திலையும் எல்லா சமயத்திலையும் தெய்வீக சக்தி இருக்கிறது அது தானே வளரும் தகு தகுதி உடையது இதை எவனும் வளர்க்கிறேன்னு சொன்னு சொன்னா அதை பயிற்சியை கருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் யாரு காமராஜ நட கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டாங்க பலரும் அதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இல்லையா சைவ சமயத்தை பொறுத்த அளவுல இன்னைக்கு நான் தான் வளர்க்குறேன் நான் தேவாரத்தை போடுறேன் நான் தேவாரத்தை பாடுறேன் நான் தான் சமயத்தை வளர்க்கறேன் அப்படின்னு சில பேர் சொல்லி தெரியுதாங்க அவங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு எனக்கே தெரியுது சும்மா ரெண்டு தேவாரத்தை பாடிவிட்டு அல்லது ரெண்டு தேவாரத்தை பிரிண்ட் பண்ணி கொடுத்து நான் தான் தேவாரத்து நான் தான் சமயத்தை வளர்க்குறேன் அப்படின்னு சொன்ன அதை நாம நம்புவதற்கு இல்லை அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் இப்போ உங்களுடைய அபிப்பிராயத்தை நான் மாற்றுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் படித்து பார்த்தோமே ஆனால் ஏழாவது நூற்றாண்டுல மிகவும் பிற்பட்ட நிலையிலே சமயம் இருந்தது நமக்கு ஆதாரம் பெரிய புராணம் அதே மறந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நான் குண்டத்தூர்ல குடியேறினேன் அது முந்தி எங்கெங்கேயோ இருந்தேன் குண்டத்தூர்ல குடியேறினு குடியேறினதுக்கு அப்புறமா சேக்கிலார் கோயில் அவர் பிறந்த இடத்துல சேர்க்கலார் கோயில் கல் திருப்பணியா நமக்கு முன்னோர்கள் செய்திருந்திருக்காங்க கருங்கல் திருப்பணி ஆமா அந்த கோயிலை நான் போய் பார்த்தேன் பார்த்த போது ஒரு பக்கம் மதில் இன்னைக்கு உழுவமா நாளைக்கு உழுவமானு பார்த்துக்கிட்டு இருக்கு கோயில் கூற வடக்கு பிரகாரத்தில் காலையே வைக்க முடியாது நெருங்கி மொழி அப்படி இருந்தது பெரிய புராணம் பெரிய புராணம் ஆஹா சேக்குலாறு எழுதியது அப்படின்னு தலை தெரிக்க பேசுகிறவர்களும் சொல்லுகிறவர்களும் அப்ப இருந்தாங்க இப்பவும் இருந்தாங்க அப்பவும் இருக்காங்க அந்த கோயில் அப்படி இருக்கு யாரும் தெரியும் பார்க்கல நான் எண்ண உலகம் புகழ்ந்த சேக்குழாருடைய கோயிலா இது அந்த பிரகார்த்தன நடக்கவே முடியல மேல மேலண்ட இருக்கிற பிரகார மதல் சுவர் இன்னைக்கு உருவமா நாளைக்கு உருவமான்னு இருக்க இருக்கிறவங்க கிடையாதா பணம் பணம் இருக்கிறது அப்புறமா இருக்கும் பக்தி இருக்கிறவங்க இல்லையா இந்த கோயில் ஏன் இப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வச்சோம் பேர் சொல்ல மாட்டேன் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாயாவது சம்பாதிக்கிற ஒரு சொற்பொழிவாளரை அதுக்கு தலைவரா போட்ட பேர் சொல்ல மாட்டேன் அவர் ஒத்துக்கிட்டு ஒரு வருஷமா ஒண்ணுமே செய்யலை அப்போ நான் கேட்டேன் ஒரு வருஷமா ஒண்ணுமே செய்ய அவர் நினைச்சாருன்னா ஒரே மாதத்துல செய்ய முடியுமே அவரை எழுதி கேட்கலாம் கோயில் ரொம்ப சீணிச்சு போயிட்டே இருக்கே எந்த நிமிஷமும் உழக்கூடிய நிலையில இருக்கு இப்போ பாருங்க இந்த கந்தசாமி கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் சரியா பத்து மணிக்கு அப்படியே சரிஞ்சிட்டு இப்ப இப்ப காலையில் பத்து மணிக்கு நல்ல வழியா சிங்கக்கிழமை செவ்வாயி நாளில் கழிஞ்சிருக்குன்னா எப்படியும் இன்னைக்கு நூறு பேர் அவுட் ஆயிருப்போம் ஒரு வருஷமா ஒண்ணுல்லையே அவருக்கு எழுதி கேட்ட போது அவர் என்னால் செய்ய முடியாதுன்னு எழுதி விட்டார் அப்ப பக்கத்துல இருக்கவங்களாம் சொன்னாங்க அவருக்கு எவ்வளவு பிராமணன்ட் இருக்கோ அவ்வளவு பிராமணன்ட் உங்களுக்கும் இருக்க நீங்க பார்த்து இந்த கோயில சரி பண்ணுங்களேன் அப்படின்னாங்க உடனே நான் எழுதி கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவழியும் இருக்கிற கட்டிடத்தை ஒழுங்கு பண்றதுக்குதான் கட்டத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவழிஞ்சு அதுல ஏன் பணம் கொஞ்சம் தான் அன்பர்கள் கொடுத்த பணம் நிறைய நான் உடல் உழைப்பு செய்தேன் சாதாரண ஒரு தேவரம்பாடுற நான் அதை செய்யணும்னு செய்து முயற்சி பண்ணினேனே பாக்கி எத்தனையோ பணக்காரர்கள் எவ்வளவோ மத தலைவர்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் அந்த ஏன் வரல அன்னைக்கும் வரல என்னைக்கும் வரல ஆமா அவர் காமராஜராண்டார் சொன்னார் மாதிரி ஏதோ ஒரு சக்தி இருந்து ஒவ்வொரு மதத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒன்னும் என்பது எனக்கு அப்பதான் நினைவுற வந்தது நடந்து போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு கும்பாபிஷேகம் பண்ண மறுபடியும் தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு கும்பாபிஷேகம் பண்ண அந்த புண்ணியம் எனக்கு கிடைச்சது அந்த பெரிய மனிதர் ஒருத்தர் சொன்னேன் அவருக்கு அந்த புண்ணியம் போய் சேரல அவ்வளவுதான் ியா ஆமா இந்த நிலையில நம்ம நம்ம மதம் வளர்ந்துகிட்டு இருக்கு சரி இப்ப கூட எனக்கு உடல்நிலை சரியில்லை வயசு எண்பத்தி ஆச்சு இன்னைக்கும் நாளைக்கும் நாளை எண்ணிட்டு இருக்கிறவன் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரும் மறுபடியும் ஒரு கும்பாபோஷம் செய்து பார்க்கறான்னு நினைக்கிறேன் வைத்தியார்த்தன எனந்தோறும் நாலு மாத்திரையை முழுங்கிட்டு இருக்கிற நான் நான் எண்ணிட்டு இருக்கிறேன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது எப்போ வரும் யாரையாவது கேட்டு யாரையாவது பண்ணி மறுபடியும் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவோமா அப்படின்னு நினைக்கிறேன் காரணம் இந்த பெரிய புராணத்து மேல உள்ள ஒரு அன்பு அவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் மாறு தயாராக இல்லை யாரோ கொடுப்பாங்க செய்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அப்படி ஏழாவது நூற்றாண்டுல சமயம் மிகவும் சீர்ணமா போய் விபூதி பூசுறவங்களே இல்லாமல் பஞ்சாற்றம் சொல்லுகிறவங்களே இல்லாமல் தேவாரத்தை போல தேவாரத்துக்கு முன்பி சில பாடல்கள்லாம் இருந்தது அதெல்லாம் கோயில்ல பாடுவாங்க அது என்ன பாடல் தெரியாது ஏதோ இருந்திருக்கு இல்லையா ஆம் பாடுற கூட்டம் இருக்கு பாடுற கூட்டம் இருக்குன்னு நிறைய தேவாரத்தில வரும்போது அப்ப அதுக்கு முந்தி யாரோ வேற ஏதோ பாடல்களை பாடி இருந்திருக்காங்க இல்லையா ஆம் பிரியானந்த மந்திர தேவாரத்திலாம் வருது பாடலோடு ஆடல் நடந்தது கோயில் சொன்னா அப்ப ஏதோ ஒரு பாடல்கள் தெய்வீக பாடல்களை பாடி இருந்திருக்காங்க ஆனா சமய வளர்ச்சி இல்லை அங்கே சமயத்துக்கு இழிவு நடக்குது விபூதி பூஜை போனா உதைக்கிறதும் அடிக்கிறதும் நடந்துடும் அப்பதான் சேபாதையர் தோந்தி அதாவது திருஞானசம்பதியோட அப்பா சீர்காடியில திருத்தோணியப்பர்னு ஒரு சுவாமி இருக்குல்லவா கீழடுக்கிறது பரமபுரீஸ்வரர் பிரமபுரஸ்வரர் கோயிலுக்கும் வடக்கு பக்கம் வடக்கு பிரகாரத்திலிருந்து படிய மேல போனா திருத்தோணியப்பர் கோவில் இருக்கு உங்களுக்கு தெரியும் அல்லவா அந்த சாமி கிட்டதான் போய் கேட்டார் எங்களால் காப்பாற்ற முடியல சமயத்தை காப்பாற்ற கூடிய ஒரு குழந்தையை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாரி பெரிய புராணத்தில் இருக்கு அப்புறம் தான் திருஞான சம்பந்தர் தோன்றினார் அருள் கொடுத்தார் பால் கொடுத்தார் அருளையும் கொடுத்தார் கடைசி இவர்களையும் திருஞான சமுதர் வாழ்க்கையிலே கடவுள் கூடவே இருந்தான் இல்லையா என்று நாம பார்க்கிறோம் வயசுல சின்னவர் இவர் தான் வயசுல பெரியவர் திருநாவுக்கர் அதுக்கு அடுத்தது மாணிக்கவாசர் முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் பதினெட்டு சுந்தரம் இப்படி இருக்கும்போது திருஞான சம்பந்தரைத்தான் முதலாக எடுத்து வைத்தார் நம்பி அண்டார் நம்பி இந்த சமயத்தை காப்பாற்றியவர் அவர்தான் அப்படின்னு பின்னால வந்த சைவ எல்லப்ப நாவலர் என்பவர் ஒரு பாட்டு எழுதினார் திருஞான சம்ப அதுல திருஞான சம்பந்தர் பேர் தான் முதல்ல வருகிறது அப்புறம் தான் அப்பர் வருது அப்புறம் தான் சுந்தர் வருது ஆராய்ச்சி படி பார்த்தா திருநாவுக்கிற பாடல்தான் முதல்ல வந்திருக்கணும் அப்புறம் தான் திருஞான சுமந்தர் பாடி இருக்க கூடும் என்று கருத்து திருஞான சமுதருடைய அவதாரம் பிற சமயத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒதுக்கி தள்ளி விட்டுன்னு தான் சொல்ல நான் விரும்புறேன் சமணரை கழுவேற்றினாருக்கு நன்றாக படித்து பாருங்க சமணர்களை அவர கழுவேற்றினாரு கிடையாது அழுதிநாதர் சமணவரை கழிவேத்திய பெருமாளு அப்படின்னு பாடிட்டார் இல்லையா ஆமாம் கொலை செய்தான் ஒருவன் கொலை செய்யப்பட்டு இறந்தான் ஒருவன் தீர்ப்பு கூர்னவன் ஜட்ஜு கொலை பண்ணினான் இல்லவும் ஆமா நான் இந்த வாதத்தில் தோத்தால் நான் கழுவேறுகிறேன் அப்படின்னு ஏறினான் அவ்வளவுதான் திருஞான சம்பந்தர் வந்து கல்வேத்தலை பாண்டியனும் கல்வேத்தலை தானே ஏறி செத்தான் அவ்வளவுவான் பெரிய புராணம் அதைத்தானே சொல்லு வர்றது இப்பவும் சில பேர் கட்சிக்காக வேண்டி தீக்கு தீ குளிக்கிறான் தோத்து போச்சுன்னா அரசாங்கமா பொறுப்பு கிடையாது அவன் பைத்தியகர்தரமாக செய்யறான்னா அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும் சொல்லவா அதான் கட்சி மேல இருக்கிற எண்ணத்துல செய்கிறான் அது மாதிரி திருஞான சம்பந்தர் தமிழர்களை கழு ஏற்றவில்லை நன்றாக நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் சில பேர் தவறாதா சொல்லிட்டு இருக்கிறாங்க கிடையாது பெரிய புராணத்துக்கு ஆதாரம் அவங்க பெரிய புராணம் தான் கிடையாது அப்படி திருஞான சம்பந்தருடைய எண்ணம் நிறைவேறிய இடம் மதுரை தான் மதுரையில்தான் அவருடைய எண்ணம் அவருடைய செயல் எல்லாம் நிறைவேறுச்சு அவருடைய தோற்று எதுக்கு எதுக்கு தோன்றினாரு செயல் சமயத்தை வாழ வைக்க அது எங்க நடந்தது சியாழி நடந்ததா கிடையாது முதலில் தான் நடந்தது பெரிய புற அதான் சொல்லுகிறது அல்லவா அவன் சமய வளர்ச்சி நாம எண்ணி பார்த்தோம்னா திருஞான சம்பந்தருக்குத்தான் முதல் இடம் கிடைக்கும் அப்பருக்கும் சுந்தரருக்கும் மாணிக்க வாசகருக்கும் ரெண்டு மூன்று நான்காவது இடம் தான் கிடைக்கும் இல்லையா எல்லாராலையும் எதுவும் எல்லாராலையும் முடியுமா அப்படியே திருஞான சம்பந்தர் அப்படி அந்த வரலாறை அந்த நோக்கத்தோடு பார்த்த போதுதான் எனக்கு திருஞான சம்பந்தர்ட்ட தான் மிகவும் ஈடுபாடு இப்ப திருநாக்கரசந்தரர் மாணிக்கவாசமார இல்லையான்னு நீங்க நினைக்காதீங்க நால்வர்களும் திருஞான தான் உயர்ந்தவர் அதனால தான் சேக்கிழார் பெருமான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக்கு சிவஞானம் பவன மதனை அதனா ஓங்கிய ஞானம் ஓமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையுன்னு நான் திருஞான சமுந்திர தேவாரத்தையும் பெரிய புராணத்தையும் ஓரளவுக்கு படிச்சு பார்த்தேன் திருஞான சமுந்தர் பெரியவர் அப்படின்னு தெரிஞ்சுதான் திருஞான சமுந்திர மடம் மதுரையில அந்த மடத்துல நான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன் நான் தர்மூர மடத்துல வளர்ந்தவன் இல்லையா தர்மூர மடத்துல நான் அந்த உபதேசத்தை கேட்டுக்கிட்டு அதனால தர்மூர மடத்தை நான் வந்து சொல்லல இந்த வகையில பார்த்தா தெரிஞ்சாந்த சமுதந்திர மடம்தான் சரி மதுர சமுதந்திர மடத்திலே நான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன் அப்படி பரமசிவன் அவருக்கு கூடவே இருந்து அப்பவும் செய்திருக்கிறான் என்பதுதான் பலருடைய எண்ணமும் என்னுடைய எண்ணம் அதுதான் ரைட்டும் கூட அல்லவா சரியான சம்பந்தர் யாருக்கும் கிடைத்த திருமூலைப்பால் அவருக்கு கிடைத்தது பொற்றாலம் ஒண்ணு கொடுத்தாரோ அதெல்லாம் அவளை பெருசாக நாம எண்ணுவதற்கில்லை மதுரையில கூன் ஒருவன் இருந்த மிக பலசாலி சண்டை போடுறதுல கட்டிக்காரு ஆனா உடம்பு கூன் கூன் அந்த கூனனைத்தான் திருமணம் செய்து கொண்டார்கள் சோழனுடைய பெண்ணு விதிவசத்தினால சோழன் சோழன் தோத்தான் ஜெயிலில் இருந்தான் உன் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு நான் உன்னை விட்டுடுறேன்னு சொன்னான் கூன் பாண்டியன் அந்த அந்த சோழன் ஒத்துக்கிட்டான் எப்படியா வெளியே வந்தா சார் தான் அப்படின்னு மணிமுடி சுகழந்தன் மகளாம் அப்படின்னு திருஞான சம்பந்தர் தேவாரி சொல்லும் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போவதற்கு சொல்லிவிட்டார் மண்டிய கரசியாரும் குளச்சரியாரும் சொல்லிவிட்டாங்க திருஞான சம்பந்தர் வந்து திருமறைக்காட்டு திருமறைக்காட்டில் இருக்கிறார் அங்கே போய் இங்க மாதிரி மதுரை பாண்டிய நாட்டில் சைவ சமயம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது சமண சமயம்தான் நிக்கோங்கி இருக்கிறது அரசன் போகவில்லை அப்படின்னு இதை கேள்விப்பட்டார் திருஞான் சம்பந்தர் வேதாரண்யத்தில் மறைக்காட்டில் கேள்விப்பட்ட உடனே நான் மதுரைக்கு போறேன் சார் திருநாவுக்கரசர் பக்கத்தில் இருந்தவர் சமணர்கள் மிக பொல்லாதவர்கள் என்னையே சல்லு கட்டி போட்டான் பாயசம் கொடுத்தான் யானையை விட்டு இடம் செய்தான் நீங்களோ திரு இந்த வேலையை நீங்கள் போகிறது அவ்வளவு சரி அதோட நாளும் கோலும் சரியாக சொல்லிவிட்டார் திருஞான் சமுதிரத்துக்கு பதில் சொன்னார் நாளும் கோலும் அடியார்களுக்கு ஒண்ணும் கோலுமே அடியார்களுக்கு ஒண்ணும் செய்யாது செய்து விட நான் போகத்தான் செய்வேன் அப்படின்னு அப்பதான் வேயூர் தோழி பங்கன் என்று ஒரு தேவாரம் பாடினாருன்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப நாள அந்த பேர் தோழி பங்கன்னு ஒரு நாளைக்கு மூணு தரவை சொல்றேன் அப்ப என்ன அர்த்தம் ரெண்டு நாளா நான் கட்டப்பட்டு இருக்கேன் அர்த்தம் காமராஜ் நாடார் நான் காங்கிரஸ் கட்சிக்காரன் இல்ல எந்த கட்சியும் சேர்ந்தவங்க ஒரு ஆத்மத்தடிய திறப்பு பண்ண சொன்னாங்க அவர் சொன்னார் சிறப்பு விழா பண்ணும்போது இந்த ஆஸ்பத்திரியும் எல்லா ஆஸ்பத்திரியும் என்னைக்கே இழுத்து மூடுறாங்கிறத நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என்ன அவர் இந்த ஆஸ்பத்திரியும் இந்த ஆஸ்பத்திரியும் நிறைய தோன்றும்னா அவர் சொல்லியிருந்தாருன்னா அப்ப நோயாளிகள் நிறைய உண்டாகட்டம்னு அர்த்தம் இல்லையா என்ன அப்படி சொல்றீங்களே நாங்கள் நான் அப்படி சொன்னாப்ப நோயாளிகள் நிறைய உண்டாகட்டும்னு தான் நான் சொல்ற மாதிரி ஆயிடும் அதனால இந்த ஆஸ்பத்திரியும் இன்னும் இருக்கிற ஆஸ்பத்திரி அத்தனையும் இழுத்து மூடுற நான் ஆகலை நான் எதிர்பார்க்கிறேன் சொன்னாரான் அவரு எவ்வளவு புட்சால்தனமான பேச்சு அல்லவா அதனால நாலும் கோளுமே ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லும் போது இந்த என்ன செய்ய போறான் நான் போய்தான் தீர்வேன் பாடினார் என்று நல்ல தடவி மாதிரி திங்கள் கங்கை முடிமையுமே புகுந்தனால் நினைக்க முடியாத நினைக்க முடியாதா நமக்கு அப்படி உள்ளத்துக்கு கொண்டு வந்து விட்டால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யாடன் வெள்ளி நல்ல அவை நல்ல நல்ல அடியாத என்படையுடனே மற்றடி வந்து என் உலமே புகுந்ததனால் இந்த என் உலமே புகுந்தாதனால் என்பது எடுத அந்த உள்ளத்துக்கு அவன் வந்து இருக்கும் பொழுது எந்த ஒண்ணும் செய்து விட முடியாது இதத்தான் மற்றொரு இடத்துல சொன்னார் சொக்கன் என் ஆளவாய் தேவரத்தில் நட்சத்திரங்களும் திதியும் சொல்றார் இந்த மாதிரி நடுக்க எந்தெந்த வழி நமக்கு தீமை வருமோ அதை இந்த பதிகம் பூரா சொல்லிட்டே போறார் என்னுடைய பத்தொன்பதாவது வயசு வரலையும் என்னுடைய வாழ்க்கையில நான் கட்டப்பட்டேன் என்பது அது எந்த வகையில வேணாலும் கிடையாது பத்தொன்பதாவது வயசுல இருந்து இன்று வரை எதேனும் ஒண்ணுனாலும் நான் கட்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் வேர் தொழில் பங்கன் சொல்லுவதை நான் நிறுத்தவும் இல்லை அந்த கஷ்டமும் என்னை விட்டு விலகவும் இல்லை இதுவும் நடக்குது அதுவும் நடக்குது கவலையப்படலை ஆண்டவன் பேர் சொல்லி ஆண்டவன் பேரை சொல்லிட்டு போயிட்டே இருக்க தடவை சொல்றேன் அவர் சொல்லிவிட்டு மதுரைக்கு பறவை போறார் போற வழியிலாம் ஒவ்வொரு ஊரா தரிசனம் பண்ணிட்டு மதுரைக்கு போறார் மதுரைக்கு போனார் ஒரு அற்புதமான திருப்பதியும் மதுரை எ கேட்டார் ம எல்லை பகுதிக்கு அண்ணாண்டே குலச்சலை நாயனார் இவர் வந்து வணங்கினார் அப்ப கேட்கிற தனியார் சம்பந்தர் மதுரை எங்கே இருக்கு அப்படின்னு அதோ தெரிய கோபுரம் அதுதான் மதுரை சொல்ற அப்ப ஒரு பதியும் பாடுறார் அற்புதமான திருப்பதிகம் அரசிவரும் மங்கையரசியார்த்தான் சொல்றாரு மீனாட்சியை கூட சொல்லல மீனாட்சியை போல சொந்த பெருமானே இழந்து விட்டார்னு அர்த்தம் இல்லை இவருடைய நோக்கம் சமயம் வளரணும் அதுக்காக தான் அவரு அவங்க அப்பாவே இவரை கேட்டு வாங்கினார் அந்த எண்ணம் அப்படியே வருது பாருங்க அவருடைய இவரு அந்த தோழியை வேண்டினாரோ அது அப்படியே பலிக்குது அப்பா என்ன பண்ணாரு நான் பத்தாவது வயசுல தருமபுர மடத்துக்கு ஏழ்மை நிலை எங்களுடைய குடும்பம் ஏழு பேர் நாங்க இந்த நிலையில என்னை மடத்தை கொண்டி விடுறேன் அப்படின்னு எங்க அண்ணனை தான் வேலை பார்த்த இடத்துலயே போயிட்டாரு என் தம்பிய என் தமக்க போயிட்டு காமிச்சு விட்டாரு மூத்தவன் இறந்து போனான் ரெண்டு பெண்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்தவன் நான் அதுக்கு அடுத்தவன் சின்ன பையன் அவனை வீட்டில் வச்சுக்கிட்டார் என்னை மடத்துல கொண்டு விடணும்னு சொல்லும்போது இரண்டு தேவாரம் சொல்லி கொடுத்தாரு அவர் என்னுடைய தகப்பனர் பூவனூர் என்ற ஊரில் தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த ஒரு தேவசாலையும் வேத பாடசாலையும் இருந்தது அந்த தேவசாலையில் இவர் வாதியாரா இருந்தார் கனகமல்லையா இருந்தார் அந்த கனகமல்லையா இருந்தவர் இந்த தேவாரம் சொல்லி கொடுக்கிறத கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு எம் எம் தண்டபான தேசியனோட தாய்மாமன் அங்கு வாதியாரா இருந்தார் அப்பர் திருத்தாண்டம் இது ரெண்டும் எங்க தகப்பனர் சொல்லி கொடுத்தது பன்னெண்டாவது அப்புறம் தான் தர்மர மரத்து படித்தேன் நின பின் தேவாரம் பாட வந்திருக்கேன் அல்லவா அதே மாதிரி திரு திருஞான சமுதருடைய காப்பனார் பின்னாலே ஒரு சமய தலைவனாக வந்து இந்த சமயத்தை வாழ வைக்கணும்னு நினைப்புல தான் கேட்டாரு திருஞான சமுதர் அவதாரம் செய்தார் அதனுடைய பலன்தான் மதுரையில் அவர் நடந்தது சமயத்தை காப்பாற்றியது குறுநாள் சமயத்துக்கு தலைவராகவே இவர் பேருந்து எடுத்து வச்சு விட்டாரு நம்பி அல்லவா ஆமா ஆக தாயும் தந்தையுமே நமக்கு முதல் குருவாக அமைய வேண்டும் அமைந்தரும் அப்படி அமைந்தாத்தான் சரிப்பட்டு வரும் இல்லையா ஆமா மதுரை பக்கிந்து இந்த தேவாரத்தை சொல்ற எடுத்த மங்கைய கரசின்னு சொன்ன மங்கைய கரிசியார் அல்ல மானின் வழியார் தான் அந்த அம்மாவோட பெயர் இந்த மங்கையர்கரிசிங்கிற பேரை பெரியார் சமுதிரம் தான் கொடுக்கறது ஒரு மந்திரியார் தொண்டு செய்கிறதானாக்கிறார்ரசி வரும் இரண்டாவது பாட்டு குலச்செய பத்தி வரும் மூணாவது பாட்டு மங்க இருக்கரசி வரும் நாலாவது பாட்டு குலச்செலியாரி அஞ்சாவது பாட்டு மஞ்சளை பாட்டு குலச்செலிய பத்தி வரும் இந்த பதினோரு பாடன்னு இப்படி வருது அப்ப மதத்துல அவ்வளவு பிடிப்பு இருந்திருக்கிறது திருஞான அல்லவா ஆம் இப்போ தருமபுரம் சாமிநாதன் எனக்கு பேரு தருமபுரமா எனக்கு ஊரு நான் அந்த ஊர்லயே பிறந்த கிடையாதான் பிறந்த ஊரே வேற வளர்ந்த ஊரே வேற சாப்பாடு போட்டு படிப்பு சொல்லி கொடுத்தான் உணவு கொடுத்தவன் ஒரு தந்தை இல்லையா அவங்கள்ட தேவார பாடசாலைய இருந்தது அப்போ அந்த பாடசாலையில் படித்தான் பாடு ஒரு பாட்டு ஒண்ணிக்க வர்ற பாட்டு மங்கரச பாட்டு பூரா குலச்செட் யார வரும் பதினோராவது பாட்டில் ரெண்டு பேரையும் சேத்தாபனை சொல்றாரு பன்னலம்புணரும் பாண்டிமாதேவி குறச்சுறை ஏனும் பணியும் அந்நிலம் பெருசுகள் ஆலவாகிதல் அப்படி இதான் கோயிலுக்கு போறார் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரட்டும்னு வெயில காத்துக்கிட்டு நிற்கிறார் மங்கையற்கரசியார் பிற மனிதன் வந்து அரசியாருக்கு பணிந்து போகணுமா அரசியார் வந்து ஒரு சிவனடியாருக்கு பணிந்து போகணுமா சிவனடியாருக்கு பணிந்து போவதுதான் ரைட்டு அப்படின்னு எண்ணி இருந்திருக்கிறாங்க சாமி தோஷம் பண்ணிவிட்டு வெளியில வர்றார் தினியா சம்பந்தர் அப்ப இந்த அம்மா கீழே விழுந்து வணங்குறாங்க பக்கத்துல இருக்கிற குளத்திரையார் ராணி மங்க இருக்கிற அப்படி சுட்டி காட்டுறார் அப்பதான் கை ரெண்டு நாளையும் விழுந்தவங்க எந்திரிக்க முடியல நானும் என் பதியும் செய்த புண்ணியம் அப்படின்னு இந்த பதி ஊரையும் சொல்லும் கணவனையும் சொல்லும் இல்லையா கணவம் செய்த புண்ணியம் தான் திருஞான சிம்மந்தருடைய திருக்கரம் அவர் மேல பட்டிருக்குமா ஒரு சமணன் மேல தன் கையினாலே விபூதியை பூசினார் அவங்களுக்கு அல்லவா கிடைக்காது அவன் பண்ண பாவத்துக்கு கிடைக்குமா கிடைக்காது அதனால்தான் இந்த அம்மா சொன்னாங்க நான் என் நானும் என் பதியும் செய்த புண்ணியம் சங்கரத்துக்கு ஒரு இடம் காட்டினாங்க அதுதான் இப்ப திருஞான சமுதிர மடம்னு ஆவணி மூல வீதியில மதுரையில இருக்கு திருஞான சமுதிர மடம்னு என்னைக்கும் இருக்கு அங்க தங்கியிருந்தார் சமணங்களை என்ன பண்ணனும் கொல்லாமைதான் அவனுடைய குறிக்கோள் நல்லதான் ஆமா கொல்லாமை என்பது தான் அவனுடைய முக்கியமான குறிக்கோள் ஆனா தென் ஞானத்தம் திருநாவுக்கரசி கல்லடத்துக்கு போட்டான் கொல்லாமை என்பது சரியா இருக்காங்க யானைய விட்டு இட செய்தான் ஒரு மனிதனுக்கு பாயசன திருநாவுக்கிறதுக்கு பாயசன குடுத்தான் பால் சோலை கொடுத்து சாப்பிடுதுன்னு சொன்னான் இப்ப கொல்லாமை என்பது எங்க போச்சு அல்லவா தன்னுடைய குறிக்கோள்ல தப்பு வருது அங்க அல்லவா அதை குறிக்கோடு இல்லாத கட்டியே நம்பருது திருநாவுக்கரசு மற்றவர்கள் நான் ஒரு நாள் குண்டத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற பூண்ட மந்திக்கு போனேன் ஒரு வேலையா போனேன் என் கையில் கொடை இல்லை மழை வந்தது ஓத்தமா ஓடி போய் ஒரு கடையினுடைய முன்பக்கம் அப்படி ஒரு தாழ்வான சார்பு போட்டிருந்தான் தென்னஓலையில் அதுக்குள்ள போய் புந்துட்டிப் யாராவது ஒருத்த பார்த்தான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு தருவூர சாமனி வெளியே வந்ததை நான் பார்த்தேன்னு சொன்ன சொல்லி விட்டான் இதுவரைமே நான் தேவாரம் பாடின புண்ணியமும் பெயரும் ஊழிஞ்சு நான் பாத்தியா என் கண்ணால பாத்தியா ஒயில் ஷாப்லன்னு அவரு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க போச்சு இல்லையா ஆமா உடம்பு நடுஞ்சு போச்சு எனக்கு அந்த மாதிரி நடந்துகிட்டே வெளியே குடிச்சிருக்கப்படாத தேவாரம் பாடுறவங்க குடிக்கலாமா தேவாரம் பாடுறவங்க குடிக்கிறது அப்படின்னு கேட்டேன் குடிச்சா உடம்பு சரிப்படுமா இல்லையா உடலுக்கு கெடுதல் தானே குடி புகையில போடுறதே குடிங்கிறான் பொடி போடுறதே குடிங்கிறான் அது எதுவோ போட்டு துணைத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் விட்டு முட்டான் விட்டேன் இருந்தாலும் இப்ப இவரை கண்டா போ வாங்கி போடுறேன் தப்பு தான் இல்லையா ஆமா இந்த மாதிரி வச்சுக்கிட்டே போடுறது ஆறு மணிக்கு ஏறேன் சரி தான் கொஞ்சம் கொடுவான் அந்த மாதிரி அவன் கொல்லாமையின்னு சொல்லி திருநா திருநாவுக்கிற பாயசம் கொடுத்தான் சுண்ணாம்பு கால வார்த்தைக்கு போட்டான் கல்லுல கட்டி கடல்ல தூக்கணும் இந்த இடத்துலதான் தவறு ஏற்படும் செய்துகிட்டு இருக்காங்க அபிப்பிராயம் யாரும் வருத்தப்பட மாட்டீங்களே என் மேல யாரும் வருத்தப்படாதீங்க சமயத்தை வளர்க்கவில்லை அவர்கள் என்பதுதான் என்னுடைய திண்ணமான எண்ணம் அப்படி சமயத்தை வளர்ப்பதற்காக வச்சிருந்த சில இடங்களையும் இவர்கள் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் நான் கோவப்பட்டு சில வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டி வருது என்ன மன்னிச்சு விடுவேன் தேவாரம் பண்ணா கேட்கறது இல்லை தேவார வளர்ச்சிக்கு ஒன்றும் செய்யறதில்லை தேவாரந்தான் இந்த இந்த சைவத்தை வளர்த்தது என்பதை நினைப்பிலேயே கொண்டு வரல என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் யாருன்னு நான் குறிப்பிட்டு ஒருத்தர் சொல்ல தயாரா இல்லை சில இடங்கள்ல சொல்லிவிட்டு சில பேர் வருத்தப்படுறாங்க பிரிஞான சம்பந்த ஒரு இடம் காட்டினாங்க அவர் தங்கியிருந்தார் திருஞான சம்பந்த தங்கியிருந்த மடத்துல மந்திரத்தினால தீ வைத்தான் ஆமா இந்த செய்வினை என்பது சிறு தெய்வங்களை ஏபல் பண்ணி விடுறது அதெல்லாம் சரி அதை விட்டுறேன் அந்த ஏபல் அவருடைய மடத்துக்கு தீய வச்சு பார்த்தான் போய் சேரல அந்த தீ உடனே என்ன பண்ண தீ கொண்டு போய் அந்த மடத்தில் வச்சான் அப்படி கட்டடமா இருந்திருக்கும் போல இருக்கு அன்னைக்கு இருந்த நிலை தீய வச்சவனிக்கு மடம் ஏரியுது அடியார்கள் தங்கி இருக்கிற மடம் ஏரியுது யாருதான் பொறுப்பா எவன் தான் பொறுப்பான் முடியுமா முடியாது ஒரு நாள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு என் வீட்டில் இருக்கிற பெல் சத்தம் கேட்டு மழை தூரி ஆரான் பைத்தியக்காரன் பன்னிரெண்டு மணிக்கு பல்லடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதவை திறந்து கேட்க வேண்டிய பொறுப்பு முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கலாம் சொந்தக்காரர்களாகவும் இருக்கலாம் அதுபடி கதவை திறந்தேன் எங்கள் மாமனார் நிற்கிறார் இங்கேயே வந்தவர் நாழியாயிடுது லேட்டாக வர்றது அவரை போய் என்னையா முட்டாத்தனமா பன்னிரண்டு மணிக்கு வெள்ளிக்கிறேன் கேட்கலாமா கேட்கக்கூடாது மடம் ஏறியது பொறுமை இருக்குமா இருக்க நினைச்சா தான் தங்கி இருக்கிற மடத்துல தீ பத்தி ஏறியதுன்னு அவர் வருத்தப்படல சிவனடியார்கள் தங்கி இருக்கிற மடம் இது இந்த தீய வச்சிருக்காங்க சொல்லிட்டு ஒரு அற்புதமான பதியம் ஒண்ணு சொல்ற தமிழும் இசை இதை இசைந்து போது பாருங்க இன்னைக்கு இருக்கிற சைவந்த இசைய விரும்பல ஆமா விரும்புறாங்கன்னு நீங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை ஏன் நான் அதையே இருந்தவன் அதே இருக்கிறவன் அதை பாடிட்டு இருக்கிறவன் எவ்வளவு இழிவு இருக்கு எவ்வளவு உயர்வு இருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ஒரு சொற்பொழி பண்றேன்னு எனக்கு மோட்டார் ஓட்ட தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் அந்த கஷ்ட நட்டங்களை அனுபவிக்கிறவன் எவ்வளவுக்கு மதிக்கிறாங்க அப்படி என்பதை நான் அனுபவிக்கிறேன் இல்லவா ஆமா நூத்துக்கு நூறு பம்பும் பங்கு மதிப்பு இல்லை தேவாலம் பண்ணா சைவ சமயத்தில் இருக்க மதிக்க மாட்டேங்கிறான் நிச்சயமா நீங்க சொல்லலாம் மதிச்சு வந்து அப்படின்னு சொல்லலாம் போருமா போராது அல்லவா ஆமா அந்த தமிழும் இசையும் தெய்வீகமாகவே போகிறது அதனால்தான் தெரியும் சுந்தரமு சுந்தரமுத்து சாங்கம் சொன்னார் நாளும் இல்லிசையால் தமிழ் பரப்பு நல்லையா ஆமா இதுல பாருங்க திரு அளவாய் மேவிய அய்யே இதுக்கு பண்ண கௌசிகம்னு அவங்க பேர் கொடுத்திருக்காங்க இல்லவா இன்னைக்கு பார்த்தா அது பைரவி அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு அழகா இருக்கு அந்த பைரவி ராகத்துல கொஞ்சம் கூட தப்பு இல்லை தமிழ்லையும் தப்பு தமிழ் தமிழ் சொல்லல அந்த எதுகையும் மூணையும் எப்படி வருது பாருங்க சிகப்பு நிறைய உடையது தீ வந்து சேப்பு நேரமா தானே இருக்கும் அல்லவா சிவனும் நெருப்பும் சேப்பா இருக்குது அவன் உடம்பும் சேர்ப்பா இருக்கிறது அவனை கூப்பிடுற செய்ய திரு அலவாய் மேது பாருங்க செய்ய ஐயனு அஞ்சல் என்று அருள் செய்ய காப்பாற்றி விடு அப்படின்னு கேட்கிறார் பொய்யராம் அமனர் கொழுஞ்சுடருக்க கொளுத்திய சுடர் இல்லையா மந்திரத்தினால் அது வரல ஒரு கொளுத்து விட்டாப்போ நம்ம வீட்டு பையன் ஒரு தப்பு பண்ணான்னா யாரோ வரும் அவன் சின்ன பையன் ஏதோ சரியா சொல்ல செய்ய அவன் செய்து விட்டான் அவன் தாப்புன்னு தாய் கண்டிச்சிருக்க வேண்டாம அப்படின்னு தான் நீ சொல்லுவோம் இல்லையே ஆமா அந்த மாதிரி நாட்டுல ஒரு தப்பு வருதுன்னு அர்ஜுனுக்கு தான் போயி சேரும் பையன் பாண்டியருக்கு இது காரணம் யாரு தலைவன் பாண்டியன் தானே இந்த நெருப்பு அவனை போய் சேரட்டும் அவன் மந்திரத்தினால கொழிச்சி பார்த்தான் கொளுக்க முடியல இவர் தமிழ் மந்திரத்தை விட்டாரு இந்த தீ அவனை போய் பிடிச்சுக்கிட்டு பையவே சென்று பாண்டியக்காகவே மெதுவா போய் பிடிச்சுக்கிட்ட அதுக்கு சேர்க்கையா நல்ல விளக்கம் எழுதியிருக்க பாண்டியனுக்கு ஒரு தீமை வந்தால் மங்கையர் கருத்தியாருக்கும் பாதிக்கும் என்னுடைய உடம்புக்கு ஒரு தீமை வறுமையானால் என்னுடைய குடும்பத்தை தாக்கும் அல்லவா நேத்து ஒருத்தர் ஆக்சிடென்டில் இறந்து போனார்னு ஒரு தகவல் என் வீட்டுக்கு வந்துது வரவேண்டாத செய்தி வந்தது உடனே என் மனைவி சொன்னான் ஐயோ பாவம் அவன் எப்படியாவது போறான் அவளுக்கு குழந்தை இருக்க என்னமோ எப்படியோ அவளை விட்டுட்டு போறானேன் போறன இந்த டிவியில கொஞ்சம் ஒழுங்கா ஓடிட்டு போகக்கூடாதான் அப்படின்னு சொன்னான் அப்பால் அதே மாதிரி காப்பாத்து பாண்டியன் இது அவனை போய் பிடிச்சுக்கிட்டு மெதுவா போய் பிடிச்சுக்கிட்டு விட்டார் பைய என்பது மெதுவாக என்று சொல்லுது அதுக்கு விளக்கம் நல்லா அழகா எழுதி வச்சிருக்கிறார் தெய்வ கேக்கிடாரு பெருமான் அவன் மந்திரத்தை சொன்னா தீ பிடிக்கல இவரு மந்திரத்தை சொன்னாரு தீ போய் பிடிச்சிருக்கவன் கடம்பு துடிக்கிறான் செய்யவாய் தப்பு தமிழிலும் தப்பு இல்லை அருமலும் தப்பு இல்லை மெதுவா போய் அவனை மெதுவா புடிச்சுக்குமான்னு நீங்க கேட்கலாம் எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் வயசு நூத்தி ஒன்னு பால் இருக்க எனக்கு வேண்டிய பையன் ஒருத்தன் அவனுடைய பையன் அவனுடைய தாத்தா வயசு நூத்தி ஒன்னு முதல் நாடு சாப்பிட்டுட்டு நல்லா தான் போய் படுத்தாரு காலையில எழுந்திரிச்சாரு ரெண்டு கண்ணும் தெரியல சுந்தர கண்டு போனது மாதிரி இருக்கு இல்லையா ஆமா தீவினை யார் என்ன பண்ண முடியும் நூத்தி வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு நூத்தி ஓராறு வயசுல கண்ணு தெரியாம வெளிய அனுபவிச்சுதான் தெரியணும் கடவுள் வழிபாடுக்கு பெரியவர் கேட்க கூடாது கேட்டுட்டார் வினையை அனுபவிச்சு தான் தீரணும் சொல்லும் போது கடவுள் வழிபாடு செய்தான் தான் அந்த வினையை அனுபவிக்கிறங்கிற எண்ணம் அவனுக்கு வராது அதுக்கு தான் அந்த ஆபரேஷன் ஆகும்போது ஒரு ஊசி போடுற பத்தியும் அந்த வழி செய்யாம இருக்கத்தான் அதே மாதிரி இந்த வழிபாடு செய்தால் அந்த வரி குறையும் திருநாவுக்கிறது சுந்தரக்கு ரெண்டு கண்ணும் தெரியல கோயில் வழிபாட்டுக்கு வழிபாடு நிறுத்தினாரா என்ன இல்லையே திருவத்தியூர் தாண்டினாரு கண்ணு மறைஞ்சு போச்சு அடுத்தபடி திருநெல்வேல தீமல்ல வாயிலுக்கு போய் பாடினாரா அந்த என்ன வருது அங்க போய் கண்டு போயிட்டு என்ன வழி வழிபாடு வழிபாடு நடந்துகிட்டே இருந்தது அனுபவிச்சு வழிபாடு நடந்து அதே மாதிரிதான் தருவது பன்னெண்டு மணிக்கு இரண்டாமுல இருந்து பாண்டியருக்கு ஜெரம் வந்துரும் ஜெரம் எந்த வடசோல் இல்ல இல்லையா வெப்பு நோய் என்றுதான் வருகிறது இப்பவும் நாட்டுல நாட்டு வழக்கங்கள பாத்தீங்கன்னா காய்ச்சல் தான் சொல்லுவோம் ஜூரம் சொல்ல மாட்டான் இல்லையா கடந்து குடிக்கிறான் பாண்டியன் கிட்ட வைத்தியத்துக்கு ஏதாவது குறைவா என்ன இப்ப கொஞ்சம் வசதி படைத்தவனுக்கே நாலு டாக்டர் என்னுடைய எங்க டெபியூட்டி டாக்டர் சொல்றாங்க கொஞ்சம் காசு இருக்கிறவனே எனக்கு நாலு டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான் பாண்டியாக்டமும்னுடைய ஜரம் தான் குறையில் நம்ம மனைவிதான் நமக்கு உச்ச துணை மெதுவா கிட்ட போய் கிட்ட போக முடியல என்ன அவன் சமண மதத்தவன் தன்னுடைய கணவன் அவன் கஷ்டப்படுறத பார்த்து இவளுக்கு பொருட்கல மங்கே கரசையார் மெதுவா கிட்ட போய் நம்ம ஊருக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கிறார் திருஞான சம்பந்தர் அவருக்கு பேர் இந்த திருஞான சம்பந்தர் சொல்லு மந்திரம்னு சொல்றாரு சேர்க்கிட ஆமா பத்த பஞ்சாட்சரம் என்று அதற்கு பேர் சொல்றாங்க பின்னால் வந்தவங்க திருநாமக்கரசர் திருநாவுக்கரசர் சொல்லியே ஒருத்தர் முத்தி சேர்ந்தார் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர்ன்னு சொல்லியே ஒருத்தர் ஆண்டவன் திருவிடியை சேர்ந்தார் சுந்தரர் சுந்தரர்னு சொல்லியே ஒருத்தர் ஆண்டவனை சேர்ந்தார் அப்போ பஞ்சாற்றத்துக்கு உள்ள மதிப்பு அவங்க திருநாமத்துக்குமே இருந்திருக்கிறது என்று நமது நூல்கள் பெரிய புராணம் கொண்டு சொல்லுகிறதல்லவா மெதுவா போய் அந்த திருஞான சம்பந்தருங்கிற பெரியவர் வந்தாருன்னா சரியா போயிடலாமு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த அம்மா அவன் அதை ஏத்துக்கிட்டான் பாருங்க காரணம் அவன் நல்வினை திருஞான சம்பந்தருடைய ஆசீர்வாதமும் சொக்கநாத பெருமானனுடைய அருள் அவனுக்கு கிடைக்கிற வேலை வந்துடு அவ்வளவுதான் அது மாத்திரம் இல்லை நோயில இருக்கிற ஒருத்தன் எந்தருந்து போனாலும் சாப்பிடுவான் எந்த மருந்த சொன்னாலும் கேட்பான் கத்தியால அறுத்தாலும் சொல்லுவோம் அறுத்து சுடினும் மருத்துவ காதல் செய்யும் உடம்புன்னு சொன்னார் சொன்னாங்க இல்லையா சரி கூப்பிடம் சரி கூப்பிடுட்டான் பிரிஞான வந்தார் வந்தவரை திருஞான சம்பந்தர் வேற்று மதத்தவர் அல்லவா பாண்டியன் வந்து சமண மதத்தவன் அவரை இழிவுபடுத்தி இருக்கணும் இழிவுபடுத்தல இதுவும் அவனுடைய நல்வரை பயன் தான் திருஞான சம்பந்தர் வந்தார் அவரோ குழந்தை பாண்டியன் அரசன் தலைநாட்டில் ஒரு இடத்தை காட்டி அங்கு ஒரு ஆசனம் போடுற சொல்லு கால் மாட்டில் உட்கார சொல்லியிருந்தா என்ன பண்ண முடியும் இல்லையா தலை மாட்டுல ஒரு ஆசனத்தை காட்டி அத உட்காருவோம் அப்படின்னு சொன்ன உட்காந்தர் பாண்டியலுக்கு ஜூர நோயின்னு சொல்லப்பட்டது நான் புஸ்தகம் எடுத்துக்கிட்டு வரல சுவாமிக்கு எந்த ஊருன்னு கேக்குறான் கூண் பாண்டிய சீதாடிக்கு பன்னெண்டு திருநாமம் அந்த பன்னிரெண்டு திருநாமம் வர வருகிறது மாதிரி ரெண்டு பதியும் பண்ணார் அவன் எதுக்கவே நினைவுகள் பன்னிரண்டு பேரும் வரும் அப்படி ரெண்டு பதியும் பாடினாருன்னு என்னுடைய அபிப்பிராயம் தப்பு இருக்கலாம் இதை கேட்ட உடனே அவனுக்கு இந்த தமிழ்ல இருந்த ஒரு ஆர்வம் அன்பு ஏன்னா தமிழ் நூல்கள் பூரா அவங்க செய்திருக்கிறாங்க அற்புதமான நூல் சமணம் செய்தது தானே இந்த தமிழையும் கேட்டான் துற நோய் ஜாஸ்தியாக நான் சொன்னோ அல்லது அம்மையார் மந்திரமாவது நூறு எடுத்த எடுப்புலயே சொல்றான் மடியில வச்சிருந்த விபூதியை எடுத்து இந்த பாண்டியனுக்கு பூச போன சமணங்கள் தான் பூசாதைய சொல்ற என்ன இருக்கிற மந்திரம் அதுதான் என்ன இருக்கிற மருந்து அதுதான் என்ன சரி நீ வச்சிருக்கிறது சாம்பல் தானே விபூதிக்கு சாம்பல் என்று ஒரு பெயர் உண்டு திருநாவுக்கரசர் தேவாரத்தில் சாம்பலை பூசி தரவிற்புரண்டு நின் தாழ் பரவி ஏம்பதிப்பார்க்கு இறங்கு கண்டாய் அப்படின்னு ஒரு தேவாரம் தானே இது இன்னைக்கு வர்ற விபூதி சாம்பலும் வேற என்னமோ ஒண்ணு வருது இல்லையா ஆமா பசுஞ்சானத்தை சுட்டு பூசிக்கிறது தான் ரைட்டு அது ஆண்முறையால் ஆற்ற வெள்ளீர் அப்படி திருஞான சம்பந்தம் பசுஞ்சானூப்ளிகேட் வருது அதே மாதிரி இதுலயும் கூட டூப்ளிகேட் வருது ஆமா நீ என்ன பண்ண சொல்றேன் சாம்பலை கொண்டாந்து சாம்பலையே கொண்டாந்து பூச பார்க்கலாம் அப்படின்னுட்டாங்க சரி அப்படின்னா மடப்பள்ளி கோயில் மடப்பள்ளி இருக்க சாமிக்கு அன்னதானம் சமைக்கிற இடம் அங்க இருக்கிற சாம்பலை வாரிக்கிட்டு வர சொல்லிட்டார் சரி நட்டான் அந்த சாம்பலை கொண்டாந்து தான் இவருக்கு பூசுனார் இவர் கையில் இருந்த விபூதி பூசலை இந்த சாம்பலை தான் பூசுனார் அவர் மந்திர மாவட்ட பூசி பூசினார் அப்ப சொன்ன ஒத்துக்க முடியாது பாண்டியனுடைய உடம்புல ஒரு பக்கம் நீ பூசு ஒரு பக்கம் நாமந்திரம் சொல்றேன் பாண்டியனுடைய உடம்ப ரெண்டு கூறா போட்டு ஒரு கூறு உனக்கு எனக்கு அவன் சொல்லிட்டான் அதுக்கு சரி முடியுமா மருத்துவ முறைப்படி அது முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் யாராவது வைத்தியங்களை தான் கேட்கணும் இது ஆட்டோமேட்டிக்கலாக உடம்பு பூரா ஜுரம் குறையும் கூடுமே தவிர ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் பண்ணணும் ஆனால் அந்த பக்கவாதம் மாத்திரம் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் இருக்காது அது தெரியுது இல்லையா பக்கவாதம் வந்து ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் இருக்காது ரெண்டு பக்கமும் சேத்தாப்பில் வர்றதில்ல இதை மாதிரி ஒரு டாக்டரை கேட்கணும் சரி மறந்து பக்கம் நான் புதுசேன் அந்த சாம்பலை தான் பூசினாருன்னு திருவிளையாண்ட புறம் வந்து பெரிய புராணத்தில் இந்த செய்தி வரல திருவிளையாண்ட புராணத்தில் வருது இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த மடப்பள்ளியில இருக்கிற சாம்பல் குப்பைக்கு போறது இல்லை மீனாட்சி கோயிலுக்கும் சுக்குநாத கோயிலுக்கும் நடுமத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோபுரம் வாசல் இல்லை ஒரு மாடம் இருக்கு பெரிய மாடம் அதுல கொண்டா அந்த கொட்டி போடுறான் அன்னைக்கு கொட்டின சாம்பல் தான் இன்னைக்கும் கொட்டிட்டு இருக்கான் அதை எல்லாரும் எடுத்து பூசிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்காக தெரியுமா அதுக்கு தெரியும் சில பேர் கையை தூக்குறாங்க ரைட்டு அவங்க தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம் ராமையா அவங்க இல்ல இப்பவும் போடுறாங்க இப்பவும் இந்த சாம்பலை கொண்டு கொப்பையில கொட்டுறது இல்லை அங்கதான் கொட்டுறாங்க அந்த மாடத்துல அதை எடுத்து பூசிக்கிறாங்க அப்பதான் அற்புதமான திருப்பதிகம் திருநூற்றுக்கு இப்படி ஒரு பதிகம் எந்த சமய சின்னத்துக்கும் கிடையாது பாட்டு திருநத்தினுடைய பெருமையை தான் சொன்னாரு தவிர எனக்கு புறநோய் போயிடும் அடல் விடவாய் திறனீட்டை அப்ப கூட உண்மையை தான் தெரிவித்தார் சாமி அது வச்சிருந்தாக்கி படப்பள்ளியில இருந்து கொண்டு வந்து ஆலவாயான் திருநீர்த்த சொல்லிவிட்டாரு ஆற்றல் அடல் விட ஏறும் ஓத்தி புகழிலாவும் பூசூரன் ஞான சம்பந்தம் அந்த உண்மையை ஒழுங்க ஒத்துக்கிட்டு சாமி அந்த வேலையை செய்து முதல்ல ஒரு அஞ்சு பாட்டு பாடினாரு ஒரு ஒரு பக்கம் இருந்த ஜுரநோய் போச்சு ரெண்டாவது ஒரு பக்கம் ஒரு அஞ்சாறு பாட்டு பாடணுன்னு ஃபுல்லா அவருக்கு இந்த ஜொரநோய விட்டு போச்சு எப்போவுமே தோத்து போனமே ஜெயிச்ச சும்மா விட மாட்டான் அடிப்பான் வாயில வந்த பாரு அது அன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் இருக்கு இல்லையா அப்ப அவன் அதை ஒத்துக்கல நடுமத்துல ஒன்னே ஒன்னு சொல்ல விட்டு போச்சு எப்படிமா பாண்டியனுக்கு ஜோனோ இருக்கு அப்படின்னு கூப்பிடும் போது நான் போகலாமான்னு சொகுனா சாமியை போய் கேட்கிறார் அங்க அவருக்கு திருபாலவாய்க்கு போகணும்னு சொல்ல போகாதேன்னு அப்பர் சொன்ன நான் போவேன்னு சொல்லி வேத பங்கன் பண்ணார் இங்க இவங்க வந்து கூப்பிடும் நான் போகலாமான்னு சொன்ன சொகுனா சாமியை போய் கேட்கிறார் வேத வேள்வியை நிந்தனை செய்துடல் ஆதமில்லி அவனுடைய தேரரை சாதி வென்றடிக்க திருவுள்ளமே நான் போயிட்டு வரட்டும் இவருக்கு வாழ்க்கையில பூரா அவருடைய துணைதான் யாரு பரமசிவனுடைய துணையில தான் எவ்வளவு நடக்குது அவனுடைய துணை இருக்குன்னு சொன்னா யாருடைய எதிர்ப்பும் ஒன்னும் நடக்காதே இல்லையா அப்ப அவன் சொல்றான் இது ஒண்ணுல செய்தா மாத்திரம் போராது இன்னும் சில செய்ய வேண்டியிருக்கு அதெல்லாம் செய்தாதான் நீ வெற்றி கண்டு விட்டா என்று சொல்ல முடியும் அப்படி ஒரு விதண்டா செயல்னு தான் நான் நினைக்கிறேன் ஆண்டிலுக்கு ஜுரம் வந்துடுச்சு கூப்பிட்டாங்க ஜுரம் நோய் அப்புறம் சமய சண்டையாக மாறுகிறது என்னுடைய அபிப்பிராயம் பெரியவங்களுடைய பொறுப்பு மந்திரத்தை எழுதி போடும் என்னுடைய மந்திரத்தை எழுதி எது நிச்சயமாக எரியாம இருக்கோ அதுதான் உண்மையான சமயம் இப்போ இப்ப சமய சண்டையாகவே உருவலந்து விட்டது இது இப்போ அப்படி வந்ததுனால உண்மையை காண முடிகிறது அப்படின்னு சொல்லு எழுதி போட்டாங்க இப்ப திருஞ்சி என்ன பண்ணினார் இந்த மந்திரத்தை எழுதி போட்டால் இப்ப அந்த திருஞான சமுதிரம் போட்ட மந்திரம் இப்ப இருக்கு அதை போட்டமுன்னா அது எரியாம இருக்குமா தெரிஞ்சு போடும் நிச்சயமா எழுந்து போயிடும் இப்ப இந்த தேவாரம் போகமார்த்த பூண்முலையானு போட்டாருன்னு இருக்கு அதை நான் புஸ்தத்துல இருந்து கட்டி அதை நெருப்புல போட்டு பார்க்கலாமா போட போயிடும் நிச்சயமா போயிடும் தெரிஞ்சு போயிடும் அதை இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டா அந்த வாதத்தை நடத்துவதற்கு நமக்கு அதிகாரம் உண்டா கிடையாது இல்லையா ஆ அப்ப என்ன சொல்றார் இதுவரைக்கும் நான் பாடின தேவாரத்தை எடுத்துக்கிட்டு வந்து அப்போ ஒருத்தன் திருமான் சம்பந்த கூடவே இருந்து இந்த ஷார்டன் மாதிரி எழுதி இருந்திருக்கான் சம்பந்த சரணாலயரை அவரை பெயர் சொல்றாங்க பெரிய புராணத்தில் அப்படி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் நிச்சயமா சொல்ல மாட்டேன் கேட்டு தப்பிடி தானே அப்ப அதெல்லாம் அதில் இத இந்த கயறு சாத்தி பாக்கிறது பார்த்தாத்து பதிகம் போகமார்த்து கட்டி கட்டி எடுத்த அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பதியம் பாடுற இதை நான் நெருப்புல போட்டேன்னா இது எரியாமல் இருக்கும் அப்படி ஒரு பதியம் பாடுற இதை கட்டி நெருப்புல போட்டார் அவன் எழுதி கொடுத்த மந்திரத்தையும் போட்டாங்க அவன் போட்டது எரிஞ்சு போச்சு இவரு போட்டது எரியாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நடைமுறையில் அதை ஒத்துக்க உள்ள மாட்டாங்க இல்லையா திரிஞ்சாத சம்பந்தர் கையினால போடப்பட்டதுக்கு அது எரியாம இருக்கு நம்ம கையில பட்டதுனா பட்டதுன்னா அது போயிடும் நிச்சயம் போயிடும் இப்பவும் சில மருந்துகள் கைப்படக்கூடாது இல்லையா கைப்படக்கூடாது அந்த மாதிரி அவருடைய திருக்கைப்பட்டது அது எரியாமல் இருக்கு நம்முடைய கைப்பட்ட எளிபு அது திருநள்ளாற்று திருப்பதிகம் என்று சொல்லப்படும் திருப்பதியம் இப்போ புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை திருப்பதிகம் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்கும் எரியாமல் இருந்தது அப்படின்னு பொருள் இல்லவா தேவாரத்தில் போற பெரும்பகுதியான இடம் எடுத்த உன்ன அம்பாள் பேர் தான் வரும் வருது பெரும்பகுதி வருது காரணம் என்ன அம்பாளுடைய அருள் தான் இருக்கு சுருங்க சொல்ல போன அம்பாளுடைய திருப்பால் தான் இவருக்கு கை கொடுத்திருக்க அதனை உபசாரமாக சிவன் கொடுத்தான் என்று சொல்லிட்டாங்களே தவிர திருஞான வந்து அம்பாருடைய அருள்னா கிடைத்து அம்பா செய்தா அவன் செய்தது மாதிரி என்று கருதிட்டாங்க அதத்தான் பெரிய புரான் சொல்லுகிறது என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உன் அடிசில் என ஊட்ட உமை அம்மை ஊட்டியது யாருக்கு என்ன சொல்றோம் சிவன் கொடுத்த பாறை அவர் குடித்தார் அப்படின்னு சொல்லிவிடுறோம் வீட்டுல இருக்க பொம்முனாட்டிகள் ஒரு தர்மம் பண்ணான்னா வீட்டுல இருக்கிறவன் பேரு தான் வரும் இல்லவா ஒழுங்கான பொம்முனாட்டின்னா அதைத்தான் சொல்லியிருப்பா எங்க வீட்டு ஐயா பேர் எழுதிங்க அப்படின்னு இல்லாட்டி போய் என் பேரை எழுதி இல்லையா சிவஞானி உன் அடிச்சல் என ஊட்ட உமையம் எதிர்நோக்கும் கண்ணியர் துடைத்தரு அம்பிகையுடைய செயல தான் சொல்றார் கண்ணறி நீர் துடைத்தருடி கையில் பொற்கம் அடித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கனனார புரிந்தார் கடைசியில்தான் வருது இதெல்லாம் பெரிய தமிழ் விற்பன்னர்கள் சொல்ல வேண்டிய விஷயம் எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது தெரிஞ்சதை சொல்றேன் இப்ப திருமலை பாலை கொடுத்தது யாரு அம்பாள் தான் சிவன் பேரு தான் வருது விட்டுடுவோம் இவர் பதியத்துல போக மாத்தோடும் நான் இந்த பதியம் பாருங்க திருவண்ணா திருவண்ணாத்துக்கு பரவரா போயிருக்கேன் இரண்டாவது எனக்கே வரும் திருநான் சுதந்திரம் எப்படி வரும் அல்லவா எண்ணி பார்க்கணும் பைகள் வெள்ளைக்கு அன்னை பரமேற்றி பாகமாத்த தோளுடையன் கோவன ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் பெருமது இந்த பதியம் எரியாமல் இருந்தது என்று பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறது பெரிய புராணம் தான் அவருங்கிறான் ஒரு தேர்வன் வச்சான் தேர்தல் தப்புன்னு சொல்றான் எழுபது லட்சிக்காரன் சரி மகன் மறுபடியும் இந்த ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடக்குது நம்ம பாக்குறோமே அந்த மாதிரி ரெண்டு அடுத்தபடி சொல்றான் இப்ப நெருப்புல போட்டி இல்லை ஓ மந்திரத்தை எழுதி இப்போ இந்த போற தனி இப்ப தனி நிறைய ஓடுது வைகை ஆத்திர அதுல அந்த ஏடு எழுத்து போச்சுன்னா அதுதான் உண்மையான மந்திரம் அப்படின்னு ஒத்துக்கொள்ளுவோம் அப்படிங்கிறான் ம் பண்றா எ கேட்டி போட்டார் மந்திர மாதிரி போட்டாரு எந்த சமய சின்னத்துக்கும் அவ்வளவு பாட்டு கிடையாது இப்பதான் சில பேர் விழிச்சுக்கிட்டு தன்னுடைய சமய சின்னத்துக்கும் பாட்டு பாடுறாங்க நாம் பார்த்த வரையிலையும் நாம் பார்த்த வரையிலும் திவ்ய பிரபண்டத்துல நாமத்துக்கு பாடு கிடையாது நான் பார்த்தவர்கள் இருந்ததுன்னா சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்குவேன் வைணவத்தில் நான் பார்த்தவர்கள் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் அந்த பாட்டை அவருடைய திருநாமத்துக்கு இருக்கு நாராயண என்னும் நாமம் குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுகூராயணம் தான் சரி வை தங்க போடும் மந்திரத்தை எழுதி நான் போடுறேன் எது எழுத்து போகுது அதுக்கு போல அப்ப ஒரு பதியின்னு சொல்றாரு வாழ்க அந்தனர் மாணவராணினம் வீழ்க தண்புணல் வேந்தனும் ஓங்குக வாழ்க தீயதெல்லாம் அரண் நாம சூழ்க என்பது அந்த திருப்பதி எழுதி போட்டார் எது எழுத்து போச்சு என்பது வரலாறு அது அப்புறமா பார்த்துக்கலாம் அதுவரையிலும் பிறவி கூனனாக இருந்த பாண்டியன் பிறவிலேயே கூணன் அவன் நடுமத்தில் வந்ததல்ல வேந்தனும் ஓங்குக என்ற சொல்லு இதுல வருது வாழ்க அந்தனர் வானவர் ராணியம் விழுக வேந்தனும் ஓங்குக என்ற சொல்லு வந்தவங்க இந்த கூனனாக அது வரையிலும் இருந்தவன் நிமிர்ந்து நின்றான் அனைவரும் தான் அவருக்கு நின்ற சூழ்நெடுமாறம்னு போயிருந்தது ஏடு எடுத்து போச்சு என்று நமக்கு பெரிய புராணம் சொல்லுகிறது இந்த ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள்ல தான் மூணு நிகழ்ச்சிகள் நடந்து போச்சு மூணுலையும் அவர்கள் தோற்று விட்டார்கள் இந்த திருஞான சம்பந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு இந்த மதுரை தான் இடமாக என்று நான் கருதுகிறேன் அதுக்கப்புறம் வேற எங்கேயும் இந்த மாதிரி வாதங்கள் நடந்ததாக பெரிய புராணத்தில் எனக்கு தெரியல இருந்ததாக இல்லையா ஏதோ சின்ன சின்னது நடந்த தவற இந்த மாதிரி பெருசாக நடைபெறவில்லை அப்புறம் கூண் பாண்டியன் நெடுமாறனாக சைவத்துக்கு தொண்டு செய்கிறான் என்று வந்துவிடுகிறது இப்ப திருஞான வெற்றி கிடைப்பதற்கு இடமாக இருந்த இடம் மதுரைதான் என்று எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது இந்த செயலை செய்வதற்கு பரமசிவன் துணை இருந்திருக்கிறான் அதுதான் மிக முக்கியம் கடவுளுடைய செயல் தான் மிக முக்கியமாக நம்ம கருதப்பட வேண்டும் இப்ப நாம கூட நாம செய்தோம் நாம செய்தோம்னு நாம சொல்றதை விட கடவுள் செய்துவித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டா வம்பே இடல் இல்லையா அப்படி தனியான சம்பந்தர் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதும் சந்தர்ப்பத்தை ஆண்டவன் திருவருடால ஏற்றுக்கொண்டு செய்ததும் அவன் போற்ற வேண்டிய ஒரு விஷயம் அது இந்த தமிழ் பாட்டு இசையோடு அந்த பாட்டை பாடி நிரூபிச்சிருக்கிறார் அவர் அல்லவா ஆக பாட்டு மாத்திரம் இல்லை அந்த இசையும் அதுல சேர்ந்து இருக்கிறது இப்ப இருக்கிற சைவர்கள் பூரா பாட்ட ஏத்துக்கிறாங்க இசையில இசையை ஏற்றுக்கொண்டிருந்தா அந்த ஓதுவார்கள் எல்லாம் போற்றி இருப்பார்களே ஓதுவார்கள் சைவத்துல போற்றப்படவில்லை இப்பொழுது இப்பொழுது முன்னையெல்லாம் இருந்து அப்படின்னு சொல்றாங்க இப்ப எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு இல்லையா தேவார நிர்வாகத்துக்கு விளக்கம் சொல்றவனுக்கு தான் நல்ல பெருமை இருக்கிறது பாடுறவனுக்கு அந்த பெருமை இல்லை என்பது என்னுடைய எண்ணம் அப்படி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் மேல கோவப்படுறாங்க இல்லை முன்னவர்கள் எப்படி செய்தாங்களோ அதே மாதிரி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை என்று நான் எண்ணுகிறேன் இதே மாதிரி இன்னும் பல அற்புதங்களை தெரிஞ்சால் சம்பந்த ஒரு சமயத்தொண்டு மாத்திரம் இல்லை ஜனங்களுக்கு இந்த தொண்டு அவர் செய்திருக்கிறார் என்பதை சிலதை அடுத்த வாரமும் பார்க்கலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன் திருஞான சமுதிரம் எவ்வளவு வேணாலும் சொல்ல முடியும் என்ற கருத்தோடு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே திருஞான சமுதிரம் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும்னு அதனால மூணு வாரம் அவரை நாம் எண்ணினோம் என்று நினைத்துக் கொள்வோம் என்றோடு இந்திய நிகழ்ச்சி நடைபெறட்டும் நாம பஞ்சாற்றம் சொல்லி இந்த நாடு நன்றாக இருக்கணும் எல்லோரும் நன்றாக வாழணும் என்று சொல்லி பஞ்சாற்றம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்ளுவேனாக ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய் ஓ நம சிவாயிவாய ஓம் நம சிவாயிவாய by the name